ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தை கணையமுதிரா கிருஷ்ணா கீதமே நம அப்பல விரிநசி பகவன் ஸ்ரீ கிருஷ்ணர் இன் ஷ்லோக்கிலோஃபலன் பாபநாசம் பாபங்கள்லாம் முற்றிலும் அழிந்து போகிறது என்று உபதேசம் பண்ணுகிறார் அபிச்சேதி பாப்பேபியா சர்வேபியா பாப கிருத்தமாக பாப்பேபியா அபி பாப கிருத்தமாக அசிச்சேத் அப்படின்னு படிக்கணும் நீ பாவிகள் எல்லாம் பெரிய பாப்பியாக இருந்தாலும் கூட ஏன்னா நம்ம மனசில் எப்போ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது ஒரு காலத்தில் நம்ம பக்குவம் இல்லாதபோது நம்ம வந்து தவறுகள்லாம் நிறைய செஞ்சுருப்போம் அப்புறம் வாழ்க்கையில் நமக்கு அனுபவங்கள்லாம் கிடைக்க கிடைக்க உண்மை புரிய புரிய நம்முடைய லிமிடேஷன்ஸ் நம்முடைய வரையறைகள்லாம் புரிய புரிய நமக்கு அந்த பாவங்கள்லாம் நம்ம குறைப்போம் குறைச்சி நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவோம் ஆனால் முன்பு நாம் தவறு செஞ்சுட்டோமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி நம்மக்கிட்ட எப்பவும் இருந்துருக்கோம் சில பேருக்கு அது இருக்கிறது தெரியாது சில சமயம் அது வெளிப்படும் தர்மசாஸ்திரத்தை படிக்கிறபோது இதெல்லாம் பாபம் இதெல்லாம் புண்ணியம்னு தெரிஞ்சிருப்போம் பாபத்தை தவிர்த்து புண்ணியம் பண்ணியிருப்போம் இருந்தாலும் அந்த குற்ற உணர்ச்சி போகாது ஏன்னா நூற்றுக்கு நூறு ஒருத்தன் புண்ணியசாலியாகவும் இருக்க முடியாது நூற்றுக்கு நூறு பாபியாகவும் இருக்க முடியாது தத்துவஜானத்தை படிக்கிற போது தெரியும் ஆத்மா புண்ணிய பாபத்தை கடந்தது முதல்ல நம்ம புண்ணிய பாபத்துக்கு கட்டுப்படணும்னு சொல்கிறோம் அப்புறம் தத்துவஜானம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் ஆத்மா புண்ணிய பாபத்தை கிடந்தது ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படின்லாம் படிக்கிறதுனால பாப்பேபியாக பாப கிருத்தமாக பாபம் பண்ணினவன்லாம் பயங்கரமான பாவம் பண்ணியிருக்கிறது கொலை களவு கல் காமம் சூதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட சர்வம் பாபம் விருஜினம்னு வருகிறது இதில் விஜினம்ங்கிறதுக்கு பாவம்னு அர்த்தம் சர்வம் விருஜினம் அந்த அத்தனை பாபங்களும் ஞானப் பிளவேனைய சந்தரிஷ்யசி ஞானமாகிய தெப்பத்தால் கடந்து விடுவாய் நம்ம பண்ணியிருக்கிற பாவம்லாம் எண்ணி தொலையாதுன்னு சொல்லுவார்கள் பாவம் பண்ணியிருக்கிறது கடல் மாதிரி இருக்குது பபத்தோட பலன் துன்பம் என்ன பண்ணும்னா நம்ம துக்கப்படுத்துமே ஆகையினால எப்படி ஒரு தெப்பத்தை வச்சு கொண்டு ஒரு படகை வைத்து கொண்டு நாம கடக்கிறோமோ அது மாதிரி நம்ம செய்த பாபத்திலிருந்தெல்லாம் நாம விடுபட்டுடுவோம் ஞானப் ஞானமாகிய தெப்பத்தால் பாபம் என்கின்ற கடலை நன்றாக கடந்து விடுவாய் ஞானமாகிய தெப்பத்தினாலேயே கடந்து விடுவாய் அப்படின்னு பகவான் உபதேசம் பண்றார் ஆக குற்ற உணர்ச்சி போயிடணும் வேதத்திலேயே ஒரு மந்திரம் வருகிறது வேதமந்திரம் தைத்திரிய உபனிஷத்துல பிரம்மானந்தவல்ல கடைசியில படிக்கிறோம் நான் ஏன் பாவத்தை செய்தேன் நான் ஏன் புண்ணியம் செய்யாமல் போனேன் அப்படின்னு ரெண்டு விதமான துன்ப மனசுக்குள்ள இருக்கும் ரெண்டும் போகிறதுதான் கிமகம் சாதுனா கரவம் நான் ஏன் புண்ணியத்தை செய்யாமல் போனேன் கிமகம் பாபம கரவமை நான் ஏன் பாவத்தை செய்தேன் ஏ இந்த இரண்டும் அறிவாளியை பாதிக்கிறது இல்லை ஞான பலம் ஏற்படுகிறது என்று இந்த மந்திரம் அழகா சொல்லுகிறது எனவே ஞானத்தினுடைய பயன் பாபம் நீங்குகிறது என்பது பொருள் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுவோம் சொல்ற வழக்கம் அதாவது என்னை நிறைய பேர் புண்படுத்திட்டாங்கன்னு நம்ம சொல்றோம் இது ஏற்கனவே நான் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு இடத்துல சொல்லிருக்கேன் மன்னியம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லிருக்கேன் ஆகையினால யாராவது என்னை புண்படுத்திட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்றது நான் இன்னொருத்தனை புண்படுத்திட்டேனே சொல்றது நான் ஹர்ட் ஆயிட்டேன் நான் இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுத்துட்டேங்கிற கில்ட்டு இந்த ஹர்ட்டு கில்ட்டு ரெண்டுமே இந்த செல்ஃப் knowledge இல்லாட்டி இந்த ப்ராப்பர் Wisdom இது வந்த உடனே விடுகிறது இதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் அதனால நம்ம மனசாந்தி போயிடுறது அது ஞானமானது இதை தீர்த்து வைக்கிறது ஆனால் அதுக்கப்புறம் தப்பு பண்ணுவான்னு அர்த்தம் கிடையாது ஒருவேளை அந்த உணர்ச்சி இருந்ததுன்னா அதுலேருந்து விடுபடுறதுங்கிற அர்த்தம் ஏன்னா தர்மத்தை கடைப்பிடிச்சவனுக்கு தான் இந்த உபதேசம் பண்ணுறோம் அதர்மத்தை பண்றவனுக்கு இந்த உபதேசத்தை எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஓம்காரானந்தர் அவர்களுடைய